तापत्रय विनाशाय तया சச்சிதானந்த விோத்பதித்தாவினாசா வய நுமையூத்தியவிரித்தூயஸ்திரேமேர இந்த சிருஷ்டியை பற்றி இந்த ஸ்லோகம் உபதேசம் பண்ணுகிறது அவதூத தத்தகுரு குருமார்களை பற்றி சொல்கிற போது இங்கே ஊர்ணநாபி திருஷ்டாந்தத்தை வைத்து சொல்லுகிறார் இந்த திருஷ்டாந்தம் முண்டக்கோபனிஷத்துங்கிற ஒரு உபனிஷத்துலேயும் வந்திருக்கு யதோர்ணநாபிசத்தை கிருணத்தைச் சா பித்திவியம் ஓஷதையம்பவந்தி யா சத்புருஷாத் கேசலோமானி ததா கஷராத் சம்பவத்தீக விஸ்வம் அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் முதல் முண்டக்கத்தில் ஏழாவது மந்திரம்னு நினைக்கிறேன் அங்கே இருக்குது முதல் முண்டக்கத்தில் முதல் கண்டத்தில் ஏழாவது மந்திரம் அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறது யசோர்ணநாபிகி அங்கே உபனிஷத் மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அபிநிமித்தோபாதானத்துக்கு செலந்தி பூச்சியை உதாரணமாக சொல்லியிருக்கு அதே மாதிரி காரணம் இயக்கம் காரியம் அநேக்கங்கிறதுக்கு பூமியை பிருத்திவிய திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கு அப்புறம் சேத்தனத்துலேருந்து அச்சேத்தன உற்பத்திக்கு நம்ம மனுஷ சரீரத்தில் முளைக்கிற நகம் தலைமுடி இதெல்லாம் சொல்லியிருக்கு திருஷ்டாந்தமாக இங்கே இது மாத்திரம் சொல்கிறார் இதுக்கு பேர் அபிநிமித்தோபாதான காரணம்னு பேர் அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டி ஆகிருக்குன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு திருஷ்டாந்தமாக நம்ம சொல்லுவோம் ஒரு வஸ்திரம் ஒருத்தர் தயார் பண்ணுறாருனா ஒரு தயார் பண்ணுறவர் அறிவு காரணம் அவரை இன்டெலிஜென்ட் காசுன்னு இங்கிலீஷில் சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் நிமித்த காரணம்னு பேர் அப்புறம் இந்த நூலெல்லாம் இருக்கேன் பஞ்சு நூலெல்லாம் இருக்கேன் இதெல்லாம் வந்து உபாதான காரணம்னு பேர் இது கச்சா பொருள் முதற் காரணம்னு தமிழில் சொல்கிற மெட்டீரியல் காசுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் சம்ஸ்கிருத்தில் இது பேர் உபாதான காரணம்னு பேர் இது ரெண்டையும் தனித்தனி ஆள் தானே அதாவது அறிவுக்காரணம் வேறு கச்சா பொருள் வேறு ஒரு நகை செய்யணுன்னாலும் தங்கம் வேறு ஆசாரி வேறு ஒரு கொடஞ்செயணம்னாலும் குயவர் வேறு மண்ணு வேறு ஆனால் இந்த சிருஷ்டியில் எது கச்சா பொருள் யார் அறிவுக்காரணம்னு கேட்டால் ரெண்டும் பகவான் அப்படின்னு சொல்கிறது சம்பிரதாயம் சம்பிரதாயம்னால் அதுதான் உண்மை பானாகி மண்ணாகி பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம் நான் அந்த ஒரு பொருளே அறிவு காரணமும் உபாதான காரணமும் இறைவனே அப்படின்னு சொல்லுவோம் ஆகா அறிவுங்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப விளக்கமாக போகணும்னா தத்துவபோதம் போன்ற வேதாந்த நூல்கள்லாம் முறையாக படித்து பார்த்தா தெரியும் எந்த ஆஸ்பெக்டில் உபாதான காரணம் எந்த ஆஸ்பெக்டில் நிமித்த காரணமாக இருக்கார் இதுக்கு வேறாக ஏதா காரணம் இருக்கா அடிப்படை இருக்காங்கிறதுலாம் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் இங்கே அபிநிமித்தோபாதான காரணம்னா உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒன்றே அப்படின்னு காட்டுறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய உபதேசம் இந்த செலந்தி பூச்சி என்ன பண்ணுறது தன்னோட ஹுதயத்திலருந்தே ஊர்ணன் அபின்னு சொல்கிறார் தொப்புள்ளேருந்துன்னு சொல்கிறார்கள் ஹயத்திலேருந்தே அந்த நூலை செவத்தில் ஒட்டுறது ஒட்டி என்ன பண்ணுறது அது செலந்தி வலை பின்து அந்த அந்த பிளானெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதனுடைய மெட்டீரியலும் அதுக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி அதனுடைய திட்டம் போடுறதும் அதுக்கிட்டே பிளான் பண்ணுறதும் செலந்தி பூச்சி தான் அதுக்கான மெட்டீரியலும் அதுக்குள்ளேருந்தே வருது இது ஒரு திருஷ்டாந்தம் சாஸ்திரத்தில் இன்னொரு திருஷ்டாந்தம் சொப்ன பிரபஞ்சம் நம்முடைய கனவு உலகத்தை தான் படைக்கிறோம் அதுக்கு கனவு இருக்கக்கூடிய பொருளுக்கும் அதனுடைய அறிவுக்கும் நாமே காரணம் என்று மற்றொரு திருஷ்டாந்தம் சொல்கிற வழக்கம் இந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணோம்னா அதை தொட்டோம்னா அது அப்படியே உள்ளேயும் இழுத்துக்கும் அது மாதிரி லயமும் அதுக்கிட்டே நடக்கிறது இது இன்னொரு விஷயம் அதாவது சிலந்தி பூச்சிக்கிட்ட தான் அந்த பிளானிங் இருக்குது மெட்டீரியலும் அதுக்கிட்ட தான் இருக்குது அதை வச்சுட்டு அது சிருஷ்டி பண்ணுறது நம்ம அதை டச் பண்ணோம்னா அது உள்ளேயும் இழுத்துக்கிறது அது மாதிரி பகவான் இந்த சிருஷ்டியை வெளிப்படுத்துகிறார் உள்ளேயும் இழுத்துக்கிறார் அப்படிங்கிறது விஷயம் அப்படின்னா அவர் ஒரு இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது ஏன்னா காலம் தேசம் எல்லாமே அவர்கிட்டருந்து தான் வருது டைம் ஸ்பேஸ் வஸ்துக்கள் எல்லாம் அவரிடத்துலேருந்து தான் வருது அதை சொல்கிறது இங்க எதான்னா எப்படி ஊர்ணநாபிகி ஊர்ணநாபிகின்னு சொன்னால் இந்த சிலந்தி பூச்சி ஹிருதயாது ஊர்ணாம் ஹிருதயாதுன்னா ஹிருதயத்திலருந்து ஊர்ணாம்னா அந்த நூல சிலந்தி வலைக்கான நூல சந்தத்திய வக்ரதகா வக்ர அதாவது தன்னுடைய முகத்திலருந்து அது அழகா அது என்ன பண்ணுறதா தங்கிட்டிருந்தே வருது தன்னுடைய வாயாலேயே அதை ஒழுங்கு பண்ணுறதாம் பண்ணுறது தயா விகிருத்திய பூயா தாம் அந்த ஊர்ணாவை என்ன பண்ணுறதுன்னா மறுபடியும் அதையே இழுத்துக்கிறது ஏவம் மகேஸ்வரா கிரசதி ஏவம் மகேஸ்வரா பூயா தாம் விகிருத்திய கிரசதி இந்த சரந்தி என்ன பண்ணுறது மறுபடியும் அதை உள்ளே இழுத்துக்கிறது அது மாதிரி ஏவம் மகேஸ்வரனால் பகவானும் இப்படியே தான் அவர்கிட்ட இருந்தே அவரே திட்டமிட்டு அவரே பொருள்களை எல்லாம் வெளிப்படுத்தி அவரிடத்துல இழுத்துக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகார்த்தம் இனி அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் நாம இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இதுதான்ஹ்யாத் ஊர்ணம் சந்தத்தியவக்ரத தயாபிகிருத்திய பூயஸ்தாம் கிரசத்யேவம் மகேஸ்வர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 8, 8, 2, ஐந்து ஏழு 8, எட்டு 4, நான்கு 5, என்ற எண்ணுக்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்